உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே ராகவ் இங்கவா இப்ப வந்துட்டோமா என்னடா மார்க் வாங்கிட்டு இருக்க இதுக்காக பெரிய ஸ்கூல்ல சேத்தும் வருஷ வருஷம் பணத்தை அள்ளி கொட்டி உன் இவ்ளோ கஷ்டப்பட்டு நாங்க படிக்க வைக்கிறோம் இப்படி வந்து வாய் திறந்த என்னப்பா என்ன பிரச்சனை கொஞ்சம் நினைச்சதான அந்த மார்க் கொஞ்சம் எப்படி கரை சேர்க்கிறது அந்த மண்டல ஒண்ணும் என்னேசா என்ன பிரச்சனை கம்மியா இருக்கு மார்க் அதுக்கே நல்ல தீட்டு தீட்டுன்னு தீட்டு செலவாச்சு இங்க வந்தோட சனிய பிடிச்சுக்குச்சு பையன் இப்ப நல்லாவே மார்க் எடுக்க மாட்டான் ஏன்பா ஸ்கூல்லே சொல்லி தர்றாங்க இல்லன்னா பிரின்சிபல் கிட்ட போய் நேரா கம்ப்ளைன்ட் பண்ணிர வேண்டியேதானேப்பா? ডেইলি அவளை பத்தி கம்ப்ளைன்ட் எழுதி தான் கொடுக்கறாங்க. இதெல்லாம் நம்ம வேற எங்கன்ன போய் கம்ப்ளைன்ட் எழுதி கொடுக்குறது என்ன ரகோ இந்த வருஷம் நீ 6th ஸ்டாண்டர்ட் வரை போய்போறே. அப்படியே இருந்தினா 10thல உனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். உனக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு. எதுவா இருந்தாலும் நான் சரி பண்றேன். சரியா? என்னைய வந்து ஓ ஃப்ரெண்ட் மேல நினைச்சுக்காத. எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் பாக்குறேன். அம்மா உனக்கு என்னதான் பிரச்சனைப்பா? எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல அங்கிள். ஊர்ல இருக்க கோடி சரவடி பிள்ளைங்களும் பொறுமையா இருங்க பொறுமையா இருமாட்டோம் எனக்கு இங்கிலீஷ்ல பேசவரில் இன்னோ இவ என்ன என்ன சொல்றீங்களுக்கு படிக்கிற சூழ்நிலை நல்லா இருந்தாச்சும் படிப்பே வரும் இங்க பேசிக்க உங்களோட வரட்டு கௌரவத்துக்காக உங்க பையனோட வாழ்க்கையும் திறமையாவும் இருக்கா அவனை வளரவிடாம தடுக்கிறதே நீங்களும் இந்த பெரிய பெரிய அறிஞர்கள் மேதைகள் எல்லாம் கவர்மெண்ட் உருவாக்கி இருக்காங்க அதுதாப்பா உண்மையான படிப்பு உங்களோட புடிவாதத்துக்காக அதே ஸ்கூல்ல போட்டீங்கன்னா பையன் மனசெலவுல ரொம்ப கஷ்டப்படுவாமா இன்னைக்கு நிறைய குழந்தைங்க வழி மாறி போறதுக்கு காரணமே பெற்றோர்கள்தான் இருக்கிறாங்க நீங்க எல்லாம் அந்த மாதிரி இருக்காதிய ஆங்கிலத்தை விட தமிழ்ல படிக்கும் போது இவனால ஈஸியா பண்ணிக்க முடியும் அருணா இப்படிதான் சின்ன வயசுல இருந்தே ஒரு முடி எடுத்துட்டான்னு வச்சுக்க அதுல தெளிவா இருப்பான் மாறமாட்டான் எனக்கு இன்னமும் அருணா சொல்றதும் சரியாதான் இருக்கு யோசிச்சு பார்த்தா அருணா சொல்ற முடிவுதான் எனக்கு சரியா படுது தலைவி கண்டுத்திட்டு அவனோட வாழ்க்கையை வீணடிக்கிறத விட உண்மையிலேயே அவனை என்ன வழியோ அதான் சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு மேல ரொம்ப யோசிக்க வேணாண்டாரு நல்ல நேரம் பிறந்திருக்கு உங்களுக்கு என்னன்னு தெரியும் தெய்வம் கைவிடலாம் தெய்வம் தான் உங்க வந்து என் பையனை காப்பாத்திருக்கு நீங்க தலையில குட்டி குட்டி வளர விடாம தடுத்திய முதுகு தட்டி குடுத்து வேகமா வளர சொன்னேன் எதிர்காலத்தை ராகவ் மாதிரி குழந்தைங்க காப்பாத்தப்படுவாங்கப்பா அதுக்கு என்ன பண்ணுவோம் அருணா அவங்க தாய்மொழியிலேயே அவங்க குழந்தைங்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கணும் இத எல்லா பெற்றோர்களும் இந்த தமிழ் புத்தாண்டுல சபதமா எத்துக்கணும் இத புரிமே கலெக்டர் கரெக்டா சொன்னீங்க அரிமளம் ஆக மலேசியா கவேந்திரன் சென்னை பொள்ளாச்சி தாரணி பிரியா பின்னணி இசை சிவகாசி டிஜே ஜே தினேஷ் கதையாக்கம் அறிமளவம் ஞானபிரியன் இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது நற்றினை வழங்கிய தமிழ் புத்தாண்டு சிறப்பு நாடகம் உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே இந்த நாடகம் குறித்த உங்கள் கருத்துக்களை எண்பத்தி இரண்டு இருபது தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பது எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது இன்போ என்ற முகபருக்கு மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்கலாம்